ஹதீஸ் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு அல்லாஹுவின் தூதர் செல்லாக அலைகள் செல்லம் அவர்கள் கூறினார்கள் இரவின் கடைசி தொழுகையாக வித்திரையாக்கிக் கொள்ளுங்கள் இதை யபின் உமர் அதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்